வணக்கம் செவ்வாய்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி குடியரசுத் தலைவரால் உயரிய விருதான நிஷாந்த் எனப்படும் விருதானது விமான சோழர் விமானப்படைத்தளத்தில் உள்ள ஐந்து பேஸ் ரீப்பர் டிப்போ மற்றும் தெலுங்கானா மாநிலம் ஹக்கிம்பேட் உள்ள ஏர்போர்ஸ் விமானப்படைத்தளம் ஆகிய இரு படை அணிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு சிறப்பு நிதியாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் திட்டத்தை நிறுத்தி வைக்கக் கோரி தாக்கலான மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது வருகின்றனர் மிக அதிகமான வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் இன்சுலின் மருந்து தட்டுப்பாட்டால் நோயாளிகள் பாதிப்படைந்துள்ளனர் இந்திய செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக உதவி தேர்தல் ஆணையர் சந்தீப் சக்சேனா தலைமையிலான உயரதிகாரிகள் குழுவினர் ஸ்ரீநகர் சென்றடைந்தனா் இந்தியாவில் பணம் இல்லா பரிவர்த்தனைகள் குறைந்து ரொக்க பரிவர்த்தனை அதிகரித்து வருவதற்கு என்ன காரணம் என்று மும்பை ஐஐடி ஆய்வு செய்துள்ளது மூணார் அருகே உலக பிரசித்தி பெற்ற மறையூர் சந்தன மரங்களை செதுக்கும் பணியில் முதல் முறையாக பெண்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் ரயில்வே துறையில் டிக்கெட் கிளார்க் ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளிட்ட தொழில்நுட்ப சார்பத்தி ஐந்தாயிரத்து பணியிடங்களுக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் உள்ள பெஞ்ச் புலிகள் காப்புக்காட்டில் ஆயிரத்து நூற்றி இரண்டு பறவைகள் பணியில் உறைந்து உயிரிழந்ததாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுலோவேசியில் உள்ள தீவிலுள்ள தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் கிட்டத்தட்ட நூறு பேர் சிக்கியிருக்கலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன உலகளாவிய நுகர்வோர் நம்பகத்தன்மை குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் அடுத்தடுத்து தாக்கிய சுறாவளியில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக உயர்ந்துள்ளது காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் எம்ஹெச் விமானத்தை தேடும் பணியை மீண்டும் தொடங்குவது பற்றி பரிசீலிக்கப் போவதாக அந்நாட்டின் போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி தெரிவித்துள்ளார் சிரியாவில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி இரண்டு படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் பணியிடத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம உரிமை வழங்குவதில் ஆறு நாடுகள் மட்டுமே முன்னணியில் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது வடகொரியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது துருக்கின் இஸ்தான்புல் நகரில் உள்ள சவுதி அரேபிய துணை தூதரகத்தில் கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட சவுதி பத்திரிகையாளர் கஷோகி தூதரின் இல்லத்தில் உள்ள அடுப்பில் வைத்து எரிக்கப்பட்டார் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது நடப்பு நிதியாண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் தமிழகத்திற்கு அந்நிய நேரடி முதலீடு நான்கு குறைந்து இருப்பதாக உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறையின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது வங்கிக் கணக்கில் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு குறைந்தபட்ச இருப்பு வைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து எஸ்பிஐ எஸ்டி எஃப்சி ஐசிஐசிஐ ஆகிய வங்கிகள் தங்களது இணையதளத்தில் தெரிவித்துள்ளனா முப்பத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் முடிவுற்ற ஆண்டிறுதிக்கான தனது நிதிநிலை செயல்திறன் அறிக்கையை வெளியிட்டுள்ளது மாநில அரசுகளின் வரி வருவாய் அதிகரித்தாலும் மத்திய அரசின் பங்களிப்பான இழப்பீடு தொடர்ந்து கிடைக்கும் என்று ஜிஎஸ்டி ஆணையம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றியை தொடர மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளது சமீபத்தில் நடைபெற்ற துபாய் டென்னிஸ் ஓபனை ரோஜர் பெடரர் கைப்பற்றினார் இதன் மூலம் நூறு டைட்டிலை வென்று சாதனை படைத்துள்ளார் நாலாவது இடத்திற்கு முன்னேற்றம் கண்டுள்ளார் பெண்கள் டி டுவெண்டி கிரிக்கெட் முதல் ஆட்டத்தில் இந்தியாவை நாற்பத்தி ஒன்று ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வீழ்த்தியது திரைச்செய்திகள் உரியடி இரண்டு வெளியாக இருக்கிறது இந்த படத்தை டு டி சார்பில் நடிகர் சூர்யா தயாரிக்க இணை தயாரிப்பாளராக இந்த படத்தின் இயக்குநர் விஜயகுமாரும் இணைந்துள்ளார் தெலுங்கு திரையுலகில் அடுத்த பயோபிக் பரபரப்பாக லக்ஷ்மியின் என் படம் வெளிவர உள்ளது இத்துடன் நட்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்